நற்றினையோசியில் இருந்தனா உங்கள் வாயையும் கவனமாக பற்றி வெளியே மதிப்பிருக்கும் ஆம் உங்கள் வாயையும் பணப்பையையும் கவனமாக திறவுங்கள் உங்கள் செல்வத்தையும் புகழையும் பற்றி வெளியே மதிப்பிருக்கும் என்கிறார் சிம்மன்ஸ் நன்றி வணக்கம்